லாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலை மேலும் செய்ய போறது ரெட் கேபேஜ் பச்சடி செய்ய தேவையான பொருட்கள் ரெட் கேபேஜ் நூத்தி ஐம்பது கிராம் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் ரெண்டு மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய்த்துருவல் ஒரு டேபிள் கொத்தமல்லி தழை சிறிதளவு தேங்காய்பால் அரை கப் மிளகு தூள் ஒரு ஸ்பூன் தயிர் இரநூத்தி ஐம்பது எம்எல் செய்முறை முதல்ல நம்ம வந்து ரெட் கேபேஜ் கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம் மிளகு வந்து ட்ரை பேன்ல வருது அதை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் தேங்காய் துருவல் சொன்னோம் இல்லையா நம்ம வந்து அது ஒரு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு அதை அரைச்சி வச்சுக்கலாம் தேங்காய் தேங்காய் மோடி கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி அதை அரைச்சி எடுத்து வச்சிருவோம் சாப்பாட்டு வச்சுக்கலாம் வானல் வச்சுருவோம் வானல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் போட்டு பொரிஞ்சதும் உளுத்தப்பருக்கு ஒரு ஸ்பூன் போட்டு வறுத்துப்போம் ஒரு பச்சை மிளகாவை க பொடியை பண்ணி போட்டு வதக்கிக்கலாம் மஞ்சப்பொடி போட்டுவிடுவோம் மஞ்சப்பொடி போட்டதும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுருவோம் உப்பு ருசிக்கு ஏற்ற ரெட் கேபேஜ் கட் பண்ணி வச்சுக்கோங்களேன் அதை போட்டு நல்லா வதக்கிடுவோம் வதக்கிட்டு நம்ம இந்த தேங்காய் துருவல் அது பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சீரகம் ஒரு பச்சை மிளகாய் தேங்காய் இந்த போட்டு க அரைச்சதை எடுத்து இதில் கலந்துருவோம் கலந்துட்டு கொத்தமல்லி தழி போட்டு நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதக்கிட்டு அதில் தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட வேண்டாம் லைட்டாக கொதிச்சா போதும் அது தேங்காய்பால் விட்டோம்னா ரொம்ப கொதிக்க வேண்டாம் லைட்டாக கொதிச்சா போறோம் அதை கூட மிளகு தூள் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு தயிர்ல இதை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரெட் கேபேஜ் பச்சடி தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்